ஒரு முஸ்லிம் மீது மற்றொரு முஸ்லீமுக்கு கடமைகள் ஐந்து ஒன்று கூடுதல் இரண்டு நோயாளியை விசாரித்தல் மூன்று ஜனாசாவில் கலந்து கொள்ளுதல் நான்கு விருந்தை ஏற்றுக்கொள்ளுதல் ஐந்து தும் பதில் கூடுதல் என்று நபி அலிவா அவர்கள் கூறினார்கள் ஒன்று இரண்டு நான்கு பூஜ்ஜியம் முஸ்லிமே இரண்டு ஒன்று ஆறு இரண்டு